எங்களை தொடர்ந்து உங்களுக்கு அப்போ இருக்கணும் வாங்க இந்த வாரம் எங்க போறோம் சரி நீமல் இந்த வாரம் எங்க போறோம் இந்த வாரம் வந்து நாங்க சுத்தி வேற போகக்கூடிய ஒரு இடம் ஒன்றரை தூரத்துல வந்து எஸ்க் சொல்லி ஒரு ஊர் இருக்கு முக்கிய நடவடிக்கையில் ஆர்வம் இருக்கும் அது வந்து உங்களுக்கான ஒரு சுற்றுலா தலத்தோட தைரியம் மிக்க மக்களுக்கான ஒரு சுற்றுலா தலம் பிரதேசத்துல இருக்கிறது அங்க வந்து அது ஒரு நீர் நீர் பலங்கள் நிறைஞ்ச ஒரு பிரதேசம் அதால வந்து அந்த பிரதேசத்துல வந்து நீர் விளையாட்டுகளுக்கு வந்து அது மிகவும் பிரபலமானது நீச்சல் மட்டுமன்றி இப்ப படகோட்டம் கிங் கனோவிங் மீன் பிடிக்கிறது இந்த மாதிரியான வேற வேற நீர் செயற்பாடுகளும் வந்து நீர்ல நீங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் வந்து வசதிகள் இருக்குது நீருக்குற நடவடிக்கை அதே மாதிரியான வேற நடவடிக்கைகள் வந்து நீங்க அப்படியானவர்களுக்கு அந்த எல்லா நடவடிக்கை செய்யலாம் அப்ப நீங்க ஒட்டகு சவாரி செய்யலாம் அதே போல வந்து இங்க இரவு வந்து முகாமிட்டு தங்குறதுக்கான வசதிகளும் இருக்குது பிரதேசமான ஒரு ஊர் ஊர்றதால வந்து இங்க வந்து மிக பல பண்ணைகளும் இருக்குது அது வந்து முக்கியமா சிறுவர்களுக்கும் வந்து இங்க ஆர்வமான பல நடவடிக்கை எடுக்கலாம் மிருகங்களை பார்க்கலாம் பண்ணைகளை பார்க்கலாமா அவர்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் போறதுக்கு சரி இந்த மாதிரி சுற்றுலாத்திற்கு நீங்க கண்டிப்பாக இந்த வாரம் சென்றே ஆக வேண்டும் உங்க குடும்பத்தோட உங்களுக்கு வழியில கழிய அதே மாதிரி உலகத்துல எந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்களை வந்து நாங்க சமூகத்தோட பகிர்ந்து கொள்வதோக்கமே அந்த வகையில வந்து நீங்க வந்து எங்களுக்கு மின்மடல் மீன்மடல் முகவரி புதிய மின்மடல் முகவரி மின்பு கொண்டு இந்த சுற்றுலா தலத்தை பற்றி சொல்லலாம் தரத்தை இப்ப எங்களுக்கு நீங்க தெரிவிக்கலாம்